நித்தம் ஒருமுத்து என்று கட்டுரையில் இருந்து காலம்தான் எல்லா மனித நோய்களுக்குமான பிரபஞ்ச மருத்துவர் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றையும் மற்ற எல்லாவற்றோடும் இணைக்கும் சக்தியான ஈதர் தான் அதன் முக்கிய பிரதிநிதி உடல்வழி மனவழி இரண்டையும் சரி செய்யும் சிறந்த மருத்துவர் காலம் எல்லா வினைகளையும் பொருத்தமான பலன்களை தருவதாக அதுதான் மாற்றுகிறது காலம் பகுத்தறிவற்ற இளமைக்கு பதிலாக வயதில் முதிர்ச்சியையும் ஞானத்தையும் தருகிறது காலம் இதயத்தின் காயங்களையும் நம் தினசரி வாழ்வின் எரிச்சல்களையும் வீரமாக சகிப்புத்தன்மையாக புரிந்து கொள்ளும் திறனாக மாற்றுகிறது இந்த கனிவான உபயோகமான சேவை நடக்காவிட்டால் பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் இளமையின் ஆரம்ப நாட்களிலேயே அழிந்து போவார்கள் காலம் வயல்களில் தானியங்களை உருவாக்குகிறது மரங்களில் காய்களை கணிய செய்கிறது மனிதன் அவற்றை குண்டு வாழ தயார் செய்கிறது காலம் கண்முடித்தனமானவர்கள் மனம் தனிந்து விவேகம் உள்ளவர்களாக மாற வாய்ப்பளிக்கிறது காலம் இயற்கையின் உயர்ந்த விதிகளை மூலம் கண்டறிய உதவுகிறது நம் தீர்மானத்தில் தவறு செய்யும் போது பலனடைய உதவுகிறது நமது விலை மதிக்க முடியாத செல்வம் ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தேதியில் ஒரு வினாடிக்கு மேலாக நம்மால் நிச்சயமாக இருக்க முடியாது காலம் நம் பாவங்கள் தவறுகளை நினைத்து வருந்தவும் அவற்றிலிருந்து பயனுள்ள அறிவினைப் பெறவும் கருணையோடு உதவுகிறது காலம் இயற்கையின் விதிகளை சரியாக புரிந்துகொண்டு கொண்டு வாழ சரியான பழக்கங்களை சுட்டிக்காட்டும் வழிகாட்டுகளாக அவற்றை மாற்றுபவர்களுக்கு உதவுகிறது ஆனால் காலம் இயற்கையின் விதிகளை புறக்கணிக்கவோ மறுக்கவோ செய்பவர்களை கடுமையாக தண்டிக்கிறது காலம் உயிருள்ள பிராணிகள் உயிரற்ற பொருட்கள் இரண்டின் பழக்கங்களை நிர்ணயிக்கும் பிரபஞ்ச பழக்க சக்தியின் உலகளாவிய விதியை இயக்குபவராக செயல்படுகிறது ஒவ்வொருவனும் விதைப்பதையே அறுவடை செய்ய வைக்கும் பிரதிபலன் விதியை இயக்குபவராகவும் காலம் செயல்படுகிறது இந்த விதி நேர்மறையாக செயல்பட்டால் அதிகரிக்கும் பலனின் விதி என்று அழைக்கப்படுகிறது எதிர்மறையாக செயல்பட்டால் குறையும் பலனின் விதி என்று அழைக்கப்படுகிறது காலம் பிரதிபலன் விதியை எப்போதும் வேகமாக இயக்குவதில்லை ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட பழக்கங்கள் முறைகளுக்கு ஏற்ப அது நிச்சயம் செயல்படுகிறது இதை ஒரு தத்துவான புரிந்து கொள்கிறான் இனிவரும் நிகழ்ச்சிகளை அவனால் இதை வைத்து முன்கூட்டியே கூற முடியும் வினையை ஆராய்வதால் அதிலிருந்து வழிபடும் நிகழ்ச்சியை கூற முடியும் காலம் மாற்றத்தின் விதியை இயக்குகிறது இவ்விதி எல்லா பொருட்களையும் எல்லா மனிதர்களையும் தொடர்ந்து நிற்காமல் ஓடச் செய்கிறது இரண்டு நிமிடங்கள் தொடர்ந்து ஒரே இடத்தில் அவை இருக்க அனுமதிப்பதில்லை இந்த உண்மையில் மாபெரும் பலன்கள் புதைந்திருக்கின்றன ஏனெனில் நாம் நமது தவறுகளை சரி செய்து கொள்ளவும் நமது பொய்யான பயங்கள் பலவீனமான பழக்கங்களை நீக்கவும் நமக்கு வயதாகும் போது அறியாமைக்கு பதிலாக ஞானத்தையும் மன அமைதியையும் பெறவும் உதவுகிறது உங்கள் பழைய அனுபவங்களை நினைவுகூருங்கள் உங்கள் அடிபட்ட இதயம் அதன் காயங்களிலிருந்து விடுபட வழியின்றி தவித்தபோது கால மருத்துவரின் கருணை கரங்களால் காப்பாற்றப்பட்ட கணங்களை கணக்கிட்டு பாருங்கள் தேர்ந்தெடுத்த வியாபாரத்திலோ அல்லது முயற்சியிலோ நீங்கள் உதவி செய்ய மற்ற வாய்ப்புகளை அளித்ததை பார்த்திருப்பீர்கள் உங்கள் பாதையிலிருந்து விலகி தடைகளற்ற அகலமான அதிர்ஷ்ட பாதையில் செல்வதை கண்டு சந்தோஷப்பட்டிருப்பீர்கள் கால கடிகாரத்தின் கரங்கள் வேகமாக முன்னேறுகின்றன பின்னேறு ஓ காலமே பறக்காதே பின்னே திரும்பு என்று நாம் கதறுகிறோம் ஆனால் காலம் நம் கூக்குற கேட்பதில்லை நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக காலம் கடந்து சக பிரி பிரயாணியை ஒளித்தாய் ஒளித்தழுந்து உன் மலத்தை கொள்வாய் இன்னும் கடக்காத எதிர்காலத்தில் இன்னும் உனக்கு போதுமான காலம் இருக்கிறது கடந்த காலத்தில் இருந்திருக்கூடாதா என்று நீ விரும்பியிருக்க கூடியது இப்போது உங்களுக்கு அளிக்கப்பட்ட காலத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலட்சியப்படுத்தியதால் மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து அதே வேலையை செய்ய மறுபிறவி எடுக்க வேண்டியிருக்காது என்ற நம்பிக்கையில் செயல்படுங்கள் நன்றி வணக்கம்